ஆரம்பம் இதுல ஒரு முக்கியமான தர்மம் முன்னாலே பார்த்து சொல்லியிருக்கு அந்த தர்மம் வந்து இங்க அழகா காமிக்கிறார் கடையிலே காமிக்கிறார் சுகபிரம அண்ணா பலராமன் கிருஷ்ணன் தம்பி அப்போ அண்ணனுக்கு தான் முதல்ல உபநயனம் கல்யாணம் ராஜ்ய அபிஷேகம் ராஜாவாக இருக்கிறது யாகம் பண்ணுறது இப்படி எல்லா விஷயமான விஷயங்களெல்லாம் அண்ணாவுக்கு தான் ஃபஸ்ட்டு பிரதானம் அடுத்தது தான் தம்பி அண்ணா விட்டு தம்பிக்கு பண்ணால் அதில் வந்து ஒரு தோஷம் கொண்டு இது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் சந்திரவம்சத்தில் வந்து சந்தன மகாராஜா கதை சொல்கிற போதும் முன்னால் பார்த்துருக்கோம் அதனால் மழை பெய்யாமல் இருந்தது ஜேஷ்டபுத்தனை கொடுக்குறேன்னு அப்படியே செய்கிறேன்னே உடனே மழை பெய்யணும் அந்த தோஷம் இல்லைங்கிறதுக்காக பரிவேத்தா தோஷம்னு சொல்லப்படும் பரிவேத்தா தோஷம் பரிவேத்தா தோஷத்தை முன்னாலேயே பார்த்துருக்கோம் முராஸ்கந்தத்தில் இந்த மாதிரி சந்திரவம்சத்தில் பார்த்துருக்கோம் அந்த அதனால் அண்ணா அண்ணன் இருக்கார் மூத்தவன் இருக்கிற போதும் இளைவனுக்கு உபநயனமும் அல்லது விவாகமோ அல்லது ராஜ்யமும் அல்லது யாக யஜ்யங்கள் கொண்டதும் பண்ண முடியும் மூத்தவன் பண்ணப்பட தான் மனம் அல்லது மூத்தவன் வந்து டிஸ்குவாலிஃபைடு ஆனப்புற தான் பணம் இல்லைன்னா தோஷம் வந்துடும் இளைவன் கண்ணன் கைய தோஷம் வரலாமா பரம் பத்திர பரம் பத்திரமான மகாத்மா அதனால் ஏற்கனவே ஒம்பதாவது ஸ்கந்தத்தில் மூணாவத்தியாயம் சூரிய வம்சத்தில் வந்தப்போ அப்படியேன்னு சொன்னாரான் அதை வந்து நேற்றுக்கு சொன்ன ஞாபகம் என மூலத்தையே வாசித்து சொன்னது அப்படி ஒரு ஏழு ஸ்லோகத்தில் வந்து அவருடைய தகப்பனார் இப்போ துவாரகா நிர்மாணம் பண்ணப்பட்டது அவருடைய மாமனர் இடத்துல தான் மாமனார் இடத்துல தான் பண்ணிட்டார் பல வருஷங்கள் பல வம்சங்கள் போயிடுச்சு பல வம்சம் வம்சங்கள் போயிடுத்து பல வருஷங்கள் ஆகிடுச்சு அவர் வந்து தன்னுடைய பெண்ணை ரேவத்தியன் எந்த மரணம் கொடுக்கலான்னு பிரம்மாட்டை கேட்க போகிறபோது அங்கே வந்து கால டி டிஃபரன்ஸ் இருக்குது எப்படி உங்களுக்கு புரியறதுக்காக சொன்னால் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு மாதிரி ஒரு டாலரும் ஒரு ரூபாயும் உணாகமும் ஆகாது ஒரு பவுண்டு யூரோ யூரோஸும் ஒரு ரூபாய் உணவுமோ ஆகாது அதுக்கு அது வித்தியாசம்னு சொல்லி அந்தந்த இடம் அந்த மாதிரி அங்கே வந்து கால டேபிள்லேயே வித்தியாசம் அதனால் பல வம்சங்கள் தாண்டி போயிடும் பிரம்மாராசோட நேரப்ப போய் இந்த கன்னியாரத்னமான ரத் ரேவதிய அந்த யாதவ ரத்னமாக இருக்கார் பலராமன் அவருக்கு கொடுக்க சொல்லிடணும்னு அப்படியே வந்து அவர் வந்து கொடுத்துட்டு பதிரியாசுக்கு தப் தபஸ் பண்ண போயிட்டார் சரி நம்ம விட்ட இடம்பா இந்த ராஜன்னு அப்படி என்ன சொல்கிறார்கள்ன்னா அந்த ஜராசந்தன் மறுபடியும் இருபத்தி மூணு சைன்யத்தோட வரபோது பதினெட்டாவது வரபோது பயந்து போன மாதிரி பயந்தர் உள்ள பயந்தர் ஓடி கடைசியில ஒரு பதினோரு யோஜனம் வயலாக இருக்கக்கூடிய மலைமலை என்னார்கள் பார்த்தான் சுக்கர் சொல்றார் ஏர் பரீட்சித்த ராஜனே மலையில் ஒழிஞ்சுட்டு இருக்காருன்னு அவர்களை நினச்சிட்டு அந்த ஜராசந்தன் அவர்கள் ஒளிஞ்சிருக்கிற இடத்தை விட்டு வெளியில் வர மாதிரி இருக்கிற மாதிரி மலையை சுற்றி விரகக்கட்டைகளை போட்டு நெருப்ப முட்டான் நெருப்பம் முட்டி எரிக்க வச்சு அப்போ அப்படி மலையை மலை சரிவுகளும் மலைகளும் மலை காடுகள் அதில் இருக்க இல்லையா செடிகள் அதெல்லாம் எரியிறது எரியக்கூடிய அந்த அளவில் பதினோரு யோஜனை பதினோரு யோஜனை ஏற்கனவே சொல்லிருக்கேன் நைன் இப்போ எயிட் கிலோமீட்டர்ஸோ லெவன் கிலோமீட்டர்ஸோ ஒன்று அந்த அவ்வளவு ஹைட்டாக டாலாக இருக்கக்கூடிய அந்த மலையிலேருந்து அங்கேருந்து மேலே உச்சியில் கிளம்பி பூமியில் குதிச்சுட்டாருங்க குதிக்க தெரியாது வேறு இடத்துல வேறு தூத்தையும் குத்தி மலை இருக்குது ஒரு பக்கமாக இவன் பார்க்குறான் அதற்கு எதிர்த்து எடுத்த சைடில் அதற்கு எடுத்த சைடில் குதிட்டாருங்க வேற அதுமே யாதவ சேட்டலான அந்த பலராமனும் ராமகிருஷ்ணனும் கிருஷ்ணனும் பரிவாரங்களோட கூடிய அந்த பகைவனால் ஜராசந்தனால அவர்களால் கண்டுபிடிக்க முடியல பார்க்கப்படாதவரை இன்னும் கொண்டு சமுதிரத்தை அதுவே ஒரு அகழியா இருக்கு சமுதிரமே ஒரு புரொட்டெக்ஷனா இருக்கு அதுவே ஒரு போர்ட்டுமா இருக்கு சமுத்திரமே ஒரு பாதுகாப்பா இருக்கு அகழியா இருக்கு அது கொண்ட அது சமுத்திர மத்தியில்தானே வச்சிருக்காராங்க துவாரகா அந்த துவாரகா பட்டணத்துக்கு அவர்கள் போய் சேர்ந்தார்கள் திரும்பி வந்து சேர்ந்தார்கள் அப்படி போக்கு பந்து வந்தாச்சு முதுராப்பட்டினத்தை முதுரை காலி பண்ணி அப்படி அந்த மகத தேசத்தையும் மகத தேசம்னு சொல்லக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய பீகார் அந்த தேசத்து ராஜாவான திராசுந்தனும் இந்த பலராமனும் கிருஷ்ணனும் எரிக்கப்பட்டார்கள் அந்த மலைக்கு நெருப்பு சேர்த்துக்கலாம் இவர்கள் எழுந்து போயாச்சுன்னு நினச்சிண்டு வீணாக தப்பாக நினைச்சிட்டு பெரிய சைன்யத்தோட மறுபடியும் அழிச்சுண்டு அந்த இருபத்தி மூணு சைன்யம் இப்போ வந்து அவன்கிட்ட இருக்கு இருபத்தி மூணு அக்ஷோகோனையும் முடிக்கிறார் அதுக்கு பின்னால் பார்த்துக்கலான்னு தர எப்போ பின்னால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் பால கிருஷ்ணனுடைய ஸ்ட்ராட்டஜி அதை அழிச்சுன்னா அவன் மாதிரி எத்திலும் போய் சேர்ந்தான் ஆனர்த்த தேசத்து அந்த ராஜனான ஸ்ரீமானான ரைவத மகாராஜா ஆனர்த்த தேசம் அதுதான் முன்னால் சொன்னது முன்னாலேயே நான் வந்து நேற்றிக சொன்னேன் அதுக்கு ஒரு பிரியாம்பிள் மாதிரி சொன்னேன் அதுக்கு முன்னால் ரெஃபரன்ஸ் எல்லாம் சொன்னேன் அப்படிப்பட்ட ஆனர்த்த தேசத்து ராஜாவான அவன் வந்து சூரியவம்சராஜா ஸ்ரீமானான அதாவது செல்வம் மிகுந்தவன் அப்படிப்பட்டவனான ரைவத மகாராஜா தன்னுடைய பெண்ணான தேவத்தையும் பிரம்மதேவருடைய அனுமதி பெற்று பிரம்மதேவர் வந்து சொல்லிட்டார் பலராமனுக்கு கொடுத்தார் அப்படிங்கிறத முன்னாலே சொன்ன அப்படிங்கிறார் பலாய பிராதா புராவுதி முன்னாலே சொல்லப்பட்டது உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ் சொன்னது அப்படி பண்ணார் கோரமா பார்ப்போம் பதினொன்னுல இருந்து பதினொன்னாவது ஸ்லோகத்திலிருந்து பரீட்சையில கூப்பிடுறார் சுக பிரம்மிகள் ராஜனே இப்படி மலையில ஓடி ஒளிந்த அவர்களை மலையில பின்னால் இதில் சம வழியில் இருபத்தி மூணு அக்ஷோகணிகளை பார்த்து பயப்படுறாப்புல ரெண்டு பேரும் ஓடி ஓடினார்கள் ஓடி ஓழிந்தார்கள் அந்த மலையில் அந்த அந்த பிரவர்ஷனமும் சொல்லப்படுது அந்த மலை அங்கே வந்து உயரம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால எல்லா மேகங்களும் வந்து மழையை பொய்யும் இந்த நாள் மழை பெய்யப்படுகிறது அப்படிப்பட்ட அந்த மலையை சுற்றி நெருப்பு மட்டும் சொன்னோம் இவர்கள் வந்து ஒளிஞ்சிருக்கக்கூடிய இடம் தெரியாமல் மலையை சுற்றி விறகுகளை போட்டு த நெருப்பை வச்சுட்டாங்க நெருப்பை மூட்டி அக்னி அக்னியை மூட்டி வச்சுட்டாங்க அப்போ நாலு பக்கமும் மலை எரியறதை பார்த்து அவர்கள் என்ன பண்ணார்கள் பலராமனும் கிருஷ்ணனும் பதினோரு யோஜனை உயரம் ஒரு யோஜனை ஏற்கனவே சொன்ன நைன் பாயிண்ட் எய்ட்டு லெவன் மைல் சொல்கிறார் எட்டு மைல் சொல்கிறார் மயிலில் எட்டு மைல் பழைய கா பழையாளர்களுக்காக இது ஒ வரலைன்னா இருக்கிறது அவ்வளோதான் அது வந்து ஒவ்வொரு வித்வான்களுடைய ஒரு அபிப்பிராய பிரகாரம் சொல்லப்பட்டது அவ்வளோதான் கணக்குபடி போட்டு பாருங்க கணக்கு போட்டு பார்த்துக்கலாம் அவ்வளவு உயரமாக இருக்கக்கூடிய மலை பிரபர்ஷன் அதுலேருந்து வேகமாக மேலே எழும்பி கீழே பூமியில் குத்து இவர்களுக்கு தெரியாது அதுனே பலராமனும் அந்த கிருஷ்ணனும் படையோட வரக்கூடிய அந்த ஜராசந்தன எதிரிகளுடைய கண்களில் படாம சமுத்திரத்தையும் அகழியா சமுத்திரத்தையே ஃபோர்ட்டாக சமுத்திரத்தையே அவர்களை ப்ரொடெக்ஷனாக கொண்ட அவருடைய நகரம் பொதுவாக நிர்மாணம் பண்ணப்பட்ட துவாரகை அந்த துவாரகை போய் சேர்ந்தார்கள் மகதராஜனான அந்த ஜராசந்தனும் பலராமனும் கிருஷ்ணனும் அந்த காட்டுத்தையும் நெருப்பு வச்சுட்டோம் நம்ம அழகாக வச்சுட்டோம் மலைக்கு ஃபுல்லாக நாலு பக்கம் அதனால் நெருப்பில் கிளம்ப முடியாது அப்படின்னு காட்டுத்தீயில் எரிஞ்சு போயிட்டார்கள் தப்பாக நினச்சிட்டு காட்டுத்தீரை தப்பாக நினச்சிட்டு தன்னுடைய பெரிய படையோட மகத ச இருபத்தி மூணு மகத ராஜத்துக்கு திரும்பி வந்துட்டோம் மகத தேசத்துக்கு திரும்பி போயிட்டார் அது அப்படி போயிருக்கக்கூடிய பீகார் பாட்னா அந்த இடத்துக்கு போய் திரும்பி போயிருந்துட்டோம் பிரம்மா ஏற்கனவே ஆதேசம் பண்ணார் கட்டளை சஜஸ்ட் பண்ணார் சொன்னார் அவருடைய ஆக்கிய பிரகாரம் ஆனர்த்த தேச அதிபதி ஆனர்த்த தேச அதிபதி தான் இப்பதான் இருக்கக்கூடிய அந்த சௌராஷ்டிர தேசமும் அந்த துவாரகா இருக்கக்கூடிய இடம் அதுக்கு அதிபதியான அந்த ரைவத்தன் ரைவத்தன் சூரியம் சராஜன் வந்து தன்னுடைய பெண்ணான ரேவதியன் பலராமனுக்கு கன்னிதா கன்னிகாதனம் சொன்னா பண்ணார் கன்னிகாதனம் பண்ணார் பலராமன் ரேவதியை மணந்து கொண்டார் அப்படிங்கிறத முன்னாலே உனக்கு சொல்லப்பட்டது அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல தான் சொன்னேன் பரிவேத்தா தோஷம் கிருஷ்ணனுக்கு வராமல் ஏற்கனவே சொன்னதை மறுபடியும் ஞாபகப்படுத்தி சொன்னார் அப்போ கண்ணனுக்கு எந்த ஒரு தோஷமும் இல்லாமல் இருக்கிறது தான் அடுத்தது பதினாறாவது ஸ்லோகத்திலே மேல மூலத்தை சேவிப்போம் பகவான் அபி கோவிந்த स्वयं भरे ஸ்யோ மாத்தராம் ஸ்வயம் வர பிரமத்தரசாரா சால்வாதிஞ்சைபா பசிதான் சுவலோகம் ராட்சபுத்தாசு பகவோ உபயே குரு வைத்தீம் வீஷ்பகசுமா பிரமத்தரசாரா சால்வாதிஞ்சைபா பம்லோகா ராட்சுதாணீ ருச்சிரன்தாம் ருமிணீம் ருச்சிரனி உப இது ஸ் பகவன் சோதுமிஷஸ் சித்தேஜம் எதா மாகிரசாள் வாதி ஜிவா கனிய உப்ப பகவான்ச்சாமி கிருஷ்ண அமித்தேகா மகிரசாள் வாதி ஜிவா கனியுமன் கிருஷ்ணா புனியா மாத்லோக்கம்திருப்பேத்வனோ நிநூத்தனா புனியா மாத்லோக்கம திருப்பேதோ நூத்தன இருபதாவது லோகம் மறுபடியும் பார்ப்போம் பதினாறுலேருந்தே இருபது தசமஸ்கந்தம் உத்தரார்த்தத்து வந்தாச்சு ஐம்பத்தி இரண்டாவது அத்தியாயத்திலேருந்து அந்த ருக்மிணி கல்யாணம் ஆரம்பமாகிறது பருவேத்தா தோஷம் ஏற்பட்ட சொல்லது அது வந்து ஏற்படாமல் இருக்கிற மாதிரி ஏற்கனவே பலராமனுக்கு கல்யாணமானதை திருப்பி சொல்லி முடிச்சாச்சு பகவான் பிகோவிந்த வைதர் ஸ்வயம்பரேம் பகவந்த உபய மே குருவைதீம் வேஷ்பகசுதா யோ மாத பிரமத்தரசாரியா சால்வாதி சைத்தபான் பசியம் சர்வோகம் கட்சாமிவமாரா சான் சைத்தபா பசியம் சர்வோகம் கட்சாமிவ கவன்ோஷ்பகவன் வீஷ்பகசு ருமிணீம் ருச்சிரனி சுத்தம் பகவான் வீஷ்பாக்குணீம் ருச்சிரனவன்ச்சாமி கிருஷ்ணஸ் மிதத்தைஜசா மாகதால் வாதிம் ஜிவா கனிய உப்ப पुन्या பகவன் சோதுமிஷேஜா யதி கனியுமீலோகமோனு திருப்பியரிவாத்தோ நூத்தனா புணிய மாத்லோக்கமாபா கோபேரோ நூத்தன இருபதாவது யோகம் அர்த்தமாக இந்த அரியன் சொன்ன அந்த பரிவேத்தா தோஷங்கிறது பொதுவாக உபன்யாசங்கள்லாம் கேட்டுக்க மாட்டேங்குது இதெல்லாம் நுணுக்கமான சூக்ஷ்மமான ஒரு மைன்யூட் பாயிண்ட் இதெல்லாம் வந்து வெளியில் வராது இப்போ எவ்வளோ வராது ஏ பரீட்சித்த வைராகியாத குணங்கள் பகவான் அதாவது பகவான ஞானம் பலம் கீர்த்தி ஐஸ்வர்யம் தேஜஸ் அப்படிலாம் இருக்கு அப்படி குணங்கள் இருக்கக்கூடிய பகவானாக பரமாத்மாவாக இருந்தாலும் அந்த கிருஷ்ணன் கோவிந்தனான அந்த வைதர்பி விதர்பதேசத்திலுள்ள ஒன்று பிறந்தவனான தோன்றியவளான விதர்பதேசத்தில் தோன்றியவளான மகாலட்சுமியினுடைய அவதாரமா இருக்கக்கூடிய பீஷ்மக மகாராஜாவனுடைய பெண்ணான ருக்மணிய பயம்பரத்துல சிசுபாரண சக்சியை சேர்ந்த சால்வன் அப்படின்னு சொல்லப்பட்ட பல அசுர ராஜாக்களெல்லாம் பராக்கிரமத்தால வீரத்தால தன்னுடைய பல ஜெயித்து கருடன் அமிர்தத்தை எப்படி கொண்டு வந்தாரோ அப்படி எல்லா அசுர ராஜாக்கள்லாம் ஜெயித்து ஜனங்கள்லாம் பார்த்துட்டு போதே அப்போ வந்து அந்த ருக்மிணியை கொண்டு வந்து விவாகம் செய்து கொண்டார் விவாகம் செய்து கொண்டார் கொண்டு வந்தது மாத்திரையில் விவாகம் விதிவ தூபமைப்பினா ஒன்று ராஜா கேள்வி கேட்குறார் யாரு பரீட்சை பரீட்சை என்ன ஆகணும் பரீட்சை வந்து தா தா தாத்தோடைய பா பாட்டியை தான் பாட்டியினுடைய அண்ணா தானே கிருஷ்ணன் பாட்டியினுடைய அண்ணா அப்போ மாமா தாத்தா மாமா தாத்தா கல்யாணத்தை ராஜா கேட்குறேன் என்ன ஆமா மாமா தாத்தா தானே ஆகணும் இப்போ பரீட்சத்தினுடைய அப்பா அபிமன் அபிமனுடைய அம்மா அபிமனுடைய அம்மா யாரு இல்லை அபிமனுடைய அம்மா சுபத்ரா சுபத்ராவினுடைய அண்ணன் கிருஷ்ணன் அப்போ மாமா தாத்தாவுடைய கல்யாணத்தை கேட்குறான் கிருஷ்ண பகவான் அழகான முகம் கொண்ட அப்படி மிகவும் மலர்ச்சியோடன் தாமரை போன்ற கண் கண்களும் முகம் கொண்ட பீஷ்பக மகாராஜாவுடைய புத்திரியான புனிய ராட்சச விதிங்கிற முறப்பிரகாரம் விவாகம் செய்து கொண்டாராமே கல்யாணம் செய்து கொண்டாராமே அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோமே அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஏ பிரம்மிங்கம் எப்படி ஜராசந்தன் சால்வன் போன்ற அப்படிப்பட்ட பெரிய ராஜாக்கள்லாம் அசுர ராஜாக்கள்லாம் ஜெயிச்சு ருக்மணிங்கிற கண்ணியை கொண்டு வந்தாலோ அப்படிப்பட்ட ரொம்ப மகிமையும் தேஜஸ்தும் பராக்கிரமும் வீரமும் கொண்ட அந்த கிருஷ்ணனுடைய கதையை கேட்க விரும்புகிறேன் ஏ பிரம்மே புண்ணியாக புண்ணிய பலன்களை கொடுக்கக்கூடிய மார்த்தியும் காதுக்கு வந்து ரொம்ப மதுரமாக இருக்கக்கூடிய இனிமையாக இருக்கக்கூடிய கேட்க கேட்க திகட்டாது ஆமாம் பாதாம சாப்பிட திகட்டும் இப்போ கண்ணனுடைய கதையை கேட்டால் அது உனி கல்யாணம் கேட்டால் திகட்டாது ஒரு இடம் சொல்லலாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய உப்பன்யாசகர் அவர் பாகர சப்தாகம் நடக்கிறது சப்தாகம் பாராயணம் ஏழு நாள் அனுப்பிவிட்டோம் கதம்பு பொறுத்த வரைக்கும் ருப்பணி கல்யாணம் மாத்திரம் நாள் சொன்னார் ருப்பினி கல்யாணம் மாத்திரம் நாள் சொன்னார் நானும் டெஸ்ட் பண்ணியே பார்த்துருக்கேன் இந்த வார்த்தை இதை வந்து நம்மளே பரீட்சை பண்ணுவாங்க பல பேர்கிட்ட பல விதமாக கேட்டிருக்கேன் இதே இருக்குமே கல்யாணத்தை ஒத்துரட்ட பல விதமாக கேட்டிருக்கேன் பல பேர்கிட்ட இதே இருக்குமிக கல்யாணத்தை கேட்டிருக்கேன் அப்போ வித்தியாசமாக தெரியாத ஒரு பாயிண்ட்டு எனக்கு அடியனுக்கு உணராப்பில் எனக்கு அதில் கிடைக்கிறது நீ ஒரு மடசாம்பிராணி அதான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா அடியன் மாத்திர மட சாம்பிராணி ஒத்துக்கிறேன் ஆனால் பல பேருக்கு அந்த அனுபவம் இருக்கிறத கேட்டு கேட்டிருக்கு நிச்சயம் அது வந்து புதுசு புதுசாக அதுதான் சொல்லக்கூடாது அப்போ காதுக்கு இனிமையா இருக்கு ஜனங்களுடைய பாப்பங்களை மனோ வாசனைகள் அதானே சொல்லிட்டு இருக்கோம் முன்னால பல இடத்துல சொல்லிட்டு இந்த பாப்ப வாசனைகளை போக்கு இவருடைய சொன்னாரு நம்ம முச்சுகுந்த ஸ்துத்திலே பார்த்தோம் அந்த பாப்ப வாசனைகள் எல்லா பாப்பங்களை போக்க ஒரு கணகமும் புருசு புதுசா அதுதான் முன்னால ஒரு உதாரணம் ஒவ்வொரு தரவையும் புருசு நித்திய நூத்தனாக புருஷா இருக்கு அப்படி இருக்கும் தெரியாத விஷயம் கண்டிப்பா வருது அப்படி வரும் ஏதோ ஒரு பாயிண்ட் வரும் அடிக்கும் புருஷா அவன் வந்து தெரியும் அட்டே இது நம்ம பார்க்கலங்க இதை நம்ம கேட்கலீங்க இது புருசாஸ்தே அப்படியும் வரும் ஏதோ ஒரு வரும் ஏதாவது வரும் புருஷா அப்படி கிருஷ்ண கதைகளை கேட்கக்கூடிய விவேக்கியா இருக்காங்க கேட்பதில் மிகவும் ருச்சி பண்ணவனுக்கு யாருக்கு தான் போகணும்னு திருப்தி அடையும் அதனால தான் சொல்கிறேன் இப்போ வந்து லேண்ட்மார்க் வந்துருக்கும் வெறும் ஸ்லோகத்தை மாத்திரம் பிரித்து பிரித்து சொல்லி ஒரு நாலு தடவை அதை உருட்டினேன் வெறும் அர்த்தத்தை சொல்லி போனால் போருமா அது புரியுமா அதை வந்து உங்களுக்கு அந்த என்னாகுமா சில நேரத்தில் ரொம்ப பல பேருக்கு அப்படியே போரடிச்சு போகிறாப்படியே சோர்வாக போயிடும் நம்ம நிறைய விஷயத்தை சொன்னால் அப்போ வந்து ஓரளவுக்கு கேட்கலாம் டவுன்லோட் அதுக்கு முன்னால் டவுன்லோட் பண்ணணும் டவுன்லோட் பண்ணி கேட்கணும் அதுதான் இருக்கு விவரமா பார்ப்போம் புதுசு புதுசாக தான் இருக்கும் பின்னாலேயே சொல்லுவார் பாகவரத்தினுடைய பெருமையை பாகவரத்தை ருசி பண்றவனுக்கு வேறு எதில் தான் அவனுக்கு ருசி போகும் வராது இதிலேயும் வராது வாஸ்தமான விஷயம் அதனால்தான் விடாம சொல்றோங்கிறோம் கேட்கையா கேட்கலையோ நம்ம இந்த ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு மூணு அத்தியாயங்கள்ல மூணு ஸ்லோகங்களால இப்படி அவர் கேட்டார் அந்த பரீட்சைக்கு மகாராஜா மூணு ஸ்லோகங்களால மூணு ஸ்லோகங்களால் கேட்டேன் ருப்பணி கல்யாணத்தை மூணு அத்தியாயங்களால் சுக பிரம்மணிகள் சொல்கிறார் அவரோ பிரம்மஜான் இருந்தாலும் கண்ணனுடைய கல்யாணம் வச்சேன் அது வந்து பகவானுடைய அதை விவரமாக சொல்கிறார் அது நித்தியம் புதுசு புதுசாக இருக்கும் ஐம்பத்தி ரெண்டில் அந்த ருக்மிணி தாயார் கண்ணனை ஸ்மரிக்கிறார் சுமரணம் ஐம்பத்தி கிருஷ்ணன் ருப்பிணி தாயாரை ஹரணம் பண்ணுறார் அவர்களை அவர்களை அழைத்து கொண்டு போகிறார் அது ஹரணம் ஐம்பத்தி அந்த விதிப்பிரகாரம் ருக்மிணி தாயாரை வரணம் பண்ணி கல்யாணம் நடக்குது விதிப்பிரகாரம் விதிவ தூ பையமேன்னு சொல்லக்கூடும் அப்புறம் ஹரணம் அப்போ ஐம்பத்தி ரெண்டில் ஸ்மரணம் ஐம்பத்தி மூணில் வரணம் ஹரணம் ஐம்பத்தி ஹரணம் ஐம்பத்தி நாலில் மரணம் பண்ணி அப்படி நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி கல்யாணம் நடக்குமோ அப்படி முறைப்படி செஞ்சார் விவரமாக பார்ப்போம் இப்படி குருவம்ச திலகத்தில் வந்து ஏ பரீட்சின் மகாராஜா பகவான கிருஷ்ணன் அவன் தான் ஞானம்பலம் கீர்த்தி ஐஸ்வர்யம் கொண்டு அப்படிப்பட்ட கிருஷ்ணன் பீஷ்பகருடைய புத்தியான அந்த மகாலட்சுமி அவதாரமாக இருக்கக்கூடிய விதர்ப்ப தேசத்து பெண்ணான ஒரு புனியன் குயம்பரத்தில் தேதி தேசத்து ராஜாவான சிசுபாரனை சேர்ந்த சால்வன் போன்ற ராஜாக்களால் பெரிய படைகளோடு இருக்கிற போதும் பல பராக்கிரமத்தோடு எதிர்த்து ஜெயித்து அவர்களை வென்று மக்கள் ஜனங்கள்லாம் பார்த்து நிற்கிற போதும் எப்படி கருடன் அமிர்தத்தை பரீட்சின் போனாலும் எங்க அது வந்து ஒரு பெரிய கதை மகாபாரதத்தில் வரும் மகாபாரதத்தில் வரும் மற்ற புராணங்களில் தெரியப்படுது அந்த தன்னுடைய தாயாருடைய அடிமைத்தனத்தை விடுவிப்பதற்காக அந்த சொர்க்கத்திலிருந்தே இந்திரனுடைய கண்ட்ரோலில் அவனுடைய இதில் அவனுடைய பிடியில் இருக்கக்கூடிய அந்த அமிர்தத்தை பரிட்சின் போவார் பரிட்சின் போயிட்டு அப்புறம் திருப்பி கொடுத்துறாரு அவன் அமிர்தத்தை கொடுக்கணும் கொடுத்தாச்சு தர்பையில் வச்ச உடனே அம்மா அம்மா அவருடைய அந்த அடிமைத்தனம் விலகி எழுத்து அவ்வளோதான் போகணும் அவருக்கு அமிர்தம் தேவையில்லை அப்படி அமிர்தத்தை பறிட்சுன்னு போனாரோ அப்படி அபகரித்து போய் கல்யாணம் செய்து கொண்டார் முறைப்படி மணந்து ராஜா கேட்டார் பரீட்சத்தையும் மூணு ஸ்லோகங்களா கேட்கிறார் மூணு அத்தியாயத்துல பதில் சொல்றார் பிரம்ம ரிஷியான சுக்க பிரம்மரிஷி பகவான் கிருஷ்ணன் பீஷ்பகருடைய புத்திரியான முகம் கொண்ட அப்படிப்பட்ட மகாலட்சுமி தாயாரான முனிய ராக்ஷத பிரகாரம் கல்யாணம் செய்து கொண்டான்னு கேள்விப்பட்டிருக்கேன் மிகவும் பராக்கிரமம் கொண்ட வலிமை பாண்ட பலம் பொருந்திய கண்ணன் கிருஷ்ணன் தராசந்தன் போன்ற சால்வன் போன்ற அசுர ராஜாக்கள் எப்படி ஜெயித்தான் எப்படி அந்த கன்னிகையான ருக்மனை அபகரித்தான் எப்படி கொண்டு வந்தான் அந்த சரித்திரத்தை கேட்கணும்னு ஆசைப்படும் உமர்ஷியன் கிருஷ்ணனுடைய சரித்திரங்கள்னா மிகவும் பவித்திரமானது புனிதமானது காதுக்கு மிகவும் மதுரமானது லோகத்துடையும் பாப்பங்களை போகக்கூடும் அடியனுக்கு எல்லா பாப்ப வாசனைகளே போகக்கூடியதுல என் பாப்ப வாசனைக்கு போகலன்னா கண்ணன் தான் காரணம் வேற அடியன் விடாம சொல்லிட்டு இருக்கேன் கேட்டு இருக்கும் அப்போ அடியனுடைய சமஸ்த பாப்ப வாசனைகளும் நிச்சேஷத்தையா போகணும் அப்போ போனா வாசுதேவனுடைய பெருமை போகலைன்னா வாசுதேவன் வாசுதேவன் சொன்னது இல்லைன்னா நடக்கும் தப்பா போகணும் நான் வந்து லோகத்தாருடையும் பாப்பங்களை கலைந்து சுத்தப்படுத்து பவித்திரப்படுத்து கஷணத்துக்கு க்ணம் நொடிக்கு நொடி நிமிஷத்துக்கு நிமிஷம் புதுசு புதுசாக தோணுக்குது எதாட்டி ஏன் சொன்ன பல பேர்கிட்ட கேட்டுங்க ஒத்தர்கிட்டையே பல தடவை கேட்டிருக்கேன் ஒரு சப்தாகத்துல முழுக்க ஏழு நாள் முழுக்க புணி கல்யாணம் மத்தியும் கேட்டிருக்கேன் அப்படிலாம் கேட்டு கேட்காமல் அதனால அதெல்லாம் புதுசு புது பாயிண்ட் வந்திருக்கு அதுதான் சொன்ன அப்படி அப்படிப்பட்ட கதைகளை கேட்டு போதுங்கிற திருப்தி யாருக்கா வருமா புத்திசாலியாக யாருக்கா வருமா பண்ணாது அதுதான் சொல்கிறார் மேலே ஆரம்பிக்கிறதும் பார்ப்போம் கிருஷ்ணாக்கு